இன் அல்ஹம்துலில்லாஹி نحமதுஹு வநஸ்தஈனுஹு வநஸ்தகஃபி Ruhு வநூமினு பிஹி வநதவக்கalu அலைஹி வநஆஊது பில்லாஹி மின் சுரூரி அன்ஃதுனா வமின் சயாத்தி அஃமாலினா மய்யஹ்திஹில்லாஹு ஃபலா முதிலல வமய்யுதில ஃபலா ஹதியல வஅஷ்ஹது அன் லா इलाஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலஹ் வஅஷ்ஹது அன்னா முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹ் اللهم صل على سيدنا وحبيبنا وشفينا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد يا عباد الله فاني اوتيكم نصي او ولم بتقوا الله واحذركم يوما ابوسان ضمتررا اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اذا تداينتم بدين الى اجل مصم فكتبوه النبي مريره رضي الله تعالى عن من قال قال رسول الله صلى الله عليه وسلم من اخذ اموال الناس يريد اداها اد الله عنه ومن اخذ اتلافها اتلفه الله كما امر صلى الله عليه وسلم அனைதும் புகழ்கள் அல்லாவுக்கு சொந்த அலம்லாத்தும் சலாமும் இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் சாந்தியோடும் சந்தோஷத்தோடும் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எந்த வழி ஆர்வமடைந்ததாக இருந்ததோ அந்த வழிகளை எல்லாம் காட்டி தர வந்தி பின்பற்றி நடந்தால் வரக்கூடிய முஸ்லிமான முக்மீனான அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய ரஹ்மத்தும் அருளும் உண்டாவதாக புனிதமான ஜும் கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லே அல்லா உத்தர எவைகளை நம்முடைய விலை ஒதுங்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பா உங்களுக்கும் நான் கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்கின்றேன் அல்லாவுடைய நல்லே இரண்டு கடமைகள் இருக்கின்றது அதில் ஒரு கடமை இரண்டாவது கடமை மனிதர்கள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மனிதர்கள் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பதாக இரண்டு கடமைகளை அல்லாத்தால் அல்லாவுடைய நல்லே இந்த அல்லாவுடைய கடமை அது ஏராளம் இருந்து கொண்டிருக்கின்றது இதே போன்று மனிதர்கள் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய குப்போப்பு அதிகமாக இவைகளும் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறது கடமை இதே போன்ற குடும்பம் தங்களுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இப்படி எத்தனையோ கடமைகளை அடுக்கிக் கொண்டு போகலாம் கண்ணியமானவர்களேர்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதில் குறை உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் உலகத்திலும் பெரும் நஷ்டத்தை சம்பாதிப்பார்கள் நாளை மறுமையிலும் அவர்களுக்கு மிகப்பெரிய சோதனை காத்துக் கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் அடியார்களுடைய கடமைகளை நிறைவேற்றவில்லை என்றால் நாளை மறுமையில் அவ்வளவு தீர்ப்பை சரியாக அம்மா உங்கள வழங்குவான் என்பதை நானும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது மனிதர்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை சரியாக கொடுக்கவில்லை என்றால் நாளை மகமை நடந்து கொள்ளப்படக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தில் வைத்து அம்மா நடந்து கொள்வார் எந்த அளவுக்கு என்றால் உலகத்தில் மிருகங்கள் இருக்கின்றது நாளை மறுமையில் நியாயம் தீர்ப்பு வழங்கப்படும் என்பதை செல்லலாம் அவர்கள் பலர் அதிதிகளை சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு அபு உரையாட அவர்கள் அறிவிக்கக்கூடிய அதிசிமா முஸ்லீம் அசிமர்கள் தங்களுடைய சகி முஸ்லிமே பதிவு செய்திருக்கிறார்கள் நாளை மறுபடியும் உரிமை உடையவர்களுக்கு அவர்களுடைய உரிமை சரியாக எடுத்துக் கொடுக்கப்படும் எந்த அளவுக்கு என்றால் உலகில் உள்ள ஆடு இல்லாத குத்துமாறு அவைகள் ரெண்டுக்கும் மத்தியில் தீர்ப்பை அல்லா வழங்குவான் என்பதாக சொன்னார்கள் அளவுக்கு உரிமையாளர்களுடைய உரிமை எடுத்துக் கொடுக்கப்படும் கண்ணியமானவர்களே இந்த அளவுக்கு நீளம் உரிமையாளர்களுடைய உரிமைகள் நிறைவேற்றப்படும் என்பதை நானும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது ஆனால் இந்த மனிதர்கள் அடுத்தவனுடைய உடைமைகள் சொத்து பணம் இவர்களை சாப்பிடுவதை அவர்களுக்கு தேவை விட இனிமையாக இருந்து கொண்டிருக்கிறது சம்பாதிக்கிறார் இதை கொண்டு போய் தன்னுடைய பச்சிரன் குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்கிறார் கொடுக்கிறார் தன்னுடைய தாய் பந்தேக்கிறார்கள் தொழுகையாளிய மத்திற்கு அடிக்கடி வரு சாப்படுகிறார்கள் இனிமையாக இருக்கின்றதோ இதை விட அவர்களுக்கு சொத்து இனிமையாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது கண்ணியமானவர்களே அவர்கள் சொன்னார்கள் நாளை மருமையில் உலகத்தில் இருக்கும் பொழுது உரிமையை ஆக்கி விடுகின்றான் சுனாந்திர அறிவிக்கிறார்கள் பொரு தனக்கு தகுதி இல்லாத தனக்கு வர வேண்டிய அக்காத ஒரு பொருளை யார் பொய் சத்தியம் செய்து எடுக்கிறார்களோ அவர்களுக்கு கட்டாயமாக அது மா அவருக்கு அல்லா சொர்க்கத்தை ஆக்கி விடுகின்றான் எப்பொழுது இருந்தாலும் சிறிய பொருளாக இருந்தாலும் கட்டாயமாக்கி சொர்க்கத்தை அறாமாக்குவான் இது ஒரு சிறிய பொருளாக இருந்தாலும் ால் அல்லணத்தை கொடுக்கல் வாங்கல் செய்கிறார்கள் வியாபாரியாக இருக்கிறார்கள் எவ்வளவோ மோசடிகள் நடக்கிறது இந்த வியாபாரிகள் இந்த கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு மத்தியில் கொடுக்கல் வாங்கல் செய்கிறார்கள் பணம் எடுக்கிறார்கள் கொடுக்கிறார்கள் என்றாலும் நாம் கவனிக்கக்கூடிய விடயம் என்னவென்றால் இஸ்லாமிய அடிப்படையில் இஸ்லாமிய பார்வையில் கடன் அந்த கடனை எடுத்து அந்த கடனை சரியாக நிறைவேற்றவில்லை என்றால் கிடைக்கக்கூடிய தண்டனை அதன் மூலம் வரக்கூடிய விபரீதம் என்பதை என்னவென்று நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் செல்லும் அரை ஓசல்ல அவர்கள் சொன்னார்கள் அகத அவர்கள் கடன் எடுக்கும் பொழுது இந்த கடனை நான் சரியாக நிறைவேற்றுவேன் அதை உரிய நேரத்தில் நான் கொடுப்பேன் நான் செய்ய மாட்டேன் என்பதாக இந்த கடனை இவர் வாங்கும் பொழுது இந்த எண்ணத்தில் வாங்கினார் கடனை நிறைவேற்றக்கூடிய வழியை ஏற்பாடு செய்வார் ஏற்படுத்தி அவர் நிறைவேற்றுவார் அப்படி இல்லாமல் வாங்கும் பொழுதே இவருடைய நீயம் கெட்ட எண்ணமா இவருக்கு நான் கொடுக்கக்கூடாது இவரை இவருடைய கடனை நான் விழித்தடிக்க வேண்டும் இவருக்கு நான் உரிய நேரத்தில் நிறைவேற்ற கூடாது அழித்து விடுவான் என்பதாக சொன்னார்கள் அவர்களே இந்த கடலை எடுக்கும் பொழுதோ நல்ல நீயத்தில் எடுத்தால் நிறைவேற்றுவதற்குரிய ஏற்பாடு செய்வார் இதற்கு மத்தியில் இவருக்கு ஏற்பாடு நடக்கவில்லை நல்ல மனிதர் நிறைவேற்றக்கூடியவர் இந்த சந்தர்ப்பத்தில் முகத்தாயிவிட்டால் நாளை மறுமையில் அல்லா அவருடைய புறத்தில் இருந்து அல்லா அடுத்த மனிதன் எவரிடம் கடனை எடுத்தாரோ அவருக்குரிய கூலியை எல்லாம் வழங்குவான் என்பதாக அவர் விழுத்தடித்து கொண்டு இருந்தால் அவருக்கு ஒரு கெட்ட மௌத்தை ஏற்பாடு செய்வார் அல்லது அப்படியே பறி போகும் இந்த அதிசிக்கு கீழால் விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது கண்ணியமானவர்களேன்டனை எடுத்தி இருக்கிறது என்றாலும் அதை விட்டுவிட்டு தன்னுடைய மனைவிக்கு ஆடம்பரமான வாழ்க்கையை ஏற்பாடு செய்கிறார் வீடை அலகாராக கட்டுகிறார் வாகனத்தை பெரும் பெரும் வாகனங்கள் எடுத்து ஓடுகிறார் இதே போன்று செய்து கொண்டிருக்கிறார் இந்த நாட்டில் கடன் தன்னுடைய நாட்டில் வசிக்கிறார் ஒரு கடன் எத்தனையோ பேருடைய மதுவாவை சம்பாதித்து வாழ்கிறார் ஆனால் உடுக்கிற உடுப்பை பார்த்தால் அவர் கன்ற ஒற்றை பார்த்தால் பேருக்கும் நாடகம் நடித்து எடுத்து நிறைவேற்றாதவர்கள் எச்சரிக்கிறார்கள் கண்ணியமானவர்களே யாராவது கடன் கேட்டு வந்தால் அந்த கடனை அவர் தர மாட்டார் என்பதாக விளங்கினால் நீங்கள் கட்டாயமாக ஒருவர் பத்துக்கு சொல்லுங்க சதக்காவாக வைத்துக் கொள்ளுங்கள் நிரந்தர நண்பர்களாக இருப்பீர்கள் இருந்து பாதுகாக்கப்படுவீர்கள் அதே சந்தர்ப்பத்தில் பத்து தாழ் கேட்கிறாரா நீங்க நூறு தாள் கொடுத்தீங்க இவர் தருவாரு எந்த நம்பிக்கையில கொடுத்தீங்க ஆனால் பரம்பர விரோதிகளாக இருப்பீர்கள் இதை கண்கூடாக நானும் நீங்களும் கண்டுகொண்டிருக்கின்றோம் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள் நமக்கு எல்லாம் தெரியும் என்றால் யார் பாதையில் அறப்போரில் ஈடுபட்டவர் எதற்காக வேண்டி ஈடுபட்டார் தீன் இந்த இஸ்லாம் இந்த மார்க்கம் உலகத்தில் உயிர் பெற வேண்டும் உயிர் பெற வேண்டும் இதற்காக வேண்டி போர் செய்தவர் தான் போர் செய்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார் இந்த உலகத்தில் கடனாளியாக இருந்தார் என்றான் அல்லாஹ் அனைத்து தவறுகளையும் உரிமையாளர்களுடைய உரிமையை சரியாக நிறைவேற்றவில்லை அடுத்தவருடைய சொத்தை எடுத்து திண்டரும் சாப்பிட்டோம் என்று ஆடம்பரமாக கல்யாணம் செய்தோம் திருமணம் செய்கின்றோம் ஆடம்பரமாக எடுத்து வாழ்கிறார் இல்லாம நல்லவர்கள் இருக்கிறார்கள் அதிகமானவர்கள் அதிகமானவர்கள் கடன் என்றாலே அவர்களுக்கு மூக்கில் இன்று 500 ஒவ்வொருத்தருடைய நிகழ்வுகளையும் குடும்பத்தை வாழ வைக்க வேண்டுமா நம்முடைய தாய் தண்டர்களுக்கு எப்படி செலவழிக்க வேண்டுமா நம்முடைய உத்தரவு உறவினர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டுமா ஆனா ஆஜியார் மேலாக்கு மேல உம்ரா மக்கள் நல்ல வேண்டும் அவர்கள் ஒரு நாள் மிக கவலையுடன் உட்கார்ந்திருந்தார்கள் நீங்க அவர்களுடன் சேர்ந்து உட்கார்ந்திருந்தார்கள் இந்த கதயத்தை அறிவிக்கக்கூடிய அப்துல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்கள் உட்கார்ந்து இருந்தார்கள் அந்த நேரத்தில் நபி அவர்கள் வாரத்தின் பக்கம் தன்னுடைய தடையை உயர்த்தி பார்த்தார்கள் பிறகு பூமியை பார்த்தார்கள் இப்படி திரும்ப திரும்ப செல்லு அலைவசல்ல வானத்தை பார்த்தார்கள் இறங்கி இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான எச்சரிக்கை இறங்கி இருக்கிறது என்பதாக அலை அவர்கள் சொன்ன பொழுதோ அதற்கு அப்துல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அன்றைய நாள் அவர்களிடம் கேட்பதற்கு நாங்கள் பயந்தோம் என்பது புரியவில்லை என்றாலும் இதை நாம் கேட்டுத்தான் ஆக வேண்டும் அடுத்த நாள் காலையில் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களிடம் அவர்களிடம் யாரூர் அல்லா யாரூர் அல்லா நேற்றைய நாள் நீங்கள் சொன்னீர்களே மிகப்பெரிய எச்சரிக்கை இறங்கியிருக்கிறது என்பதாக அது என்ன எச்சரிக்கை யார சொல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் நேற்று அவர்கள் சொன்ன தவறுகளையும் தப்புகளையும் போடுகிறார் திரும்பி அல்லா உயிரை கொடுக்கின்றார் திரும்பி யுத்தம் செய்கிறார் திரும்பி வெட்டப்படுகிறார் திரும்ப மூத்தாங்கிறார் திரும்பி உயிர் கொடுக்க திரும்பி போராடுகிறார் திரும்பி மூத்த உயிர் கொடுக்கிறது திரும்பி தியாகம் செய்தாலும் கடனை நிறைவேற்றவில்லை என்றால் இவர் சொருக்கம் போக மாட்டார் போக மாட்டார் இவர் சொருக்கத்துக்கு தகுதியானவர் இல்லை அவர் அவர் அப்படியே தொங்கிக் கொண்டிருப்பார் என்பதாக சொன்னார்கள் அந்த அளவுக்கு கடன் மிக பயங்கரமானது கடன் அவ்வளவு செல்வந்த கொடுத்து வசதி இருக்கிறது அதை பின்பற்றுகிறார் கொடுக்காமல் இழுத்தடிக்கிறார் தன்னுடைய வாழ்க்கைக்கு செலவு மனைவிக்கு நக வேண்டுமான அநியாயங்களில் நிம்மதியாக தூங்க விடாது இன்று கடன் காரர்கள் நிம்மதியாக தூங்குகிறார்களா அவர்களுடன் பழகி அவர்களுடன் நெருங்கி அவருடன் கேட்டு கடன் இன்று கடன் நிம்மதியாக இருக்கிறார் என்றால் நிச்சயமாக இருந்து தொழுகையில் இருந்து நோம்பில் இருந்து அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பார் இதை செய்யாமல் இவருக்கு சொற்கம் ஆகாது எந்தன்மையும் இருக்காது பாவத்தில் இருந்தும் என்னை பாதுகாத்துவதாக உமத்துக்கு படிச்சு கொடுத்தார்கள் ஏன் கடன் என்பது மனிதனை நிம்மதியாக தூங்க நிம்மதியாக வாழ விடாது நிம்மதியாக பயணம் செய்ய விடாது இந்த கடலில் இருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் அதுதான் சொல்லிக் கொடுத்தார்கள் காலையிலும் மாலையிலும் நம்முடையோ வந்து கொண்டிருக்கிறது அல்ல பாதுகாக்க வேண்டும் கடனை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்தல்வானாக கடனுடைய வாழ்க்கையை விட்டு அல்லாவிடம் அதிகமாக துவார்க்கைக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே அல்ல அல்லா நம் அனைவருக்கும் அழகான ஒரு வாழ்க்கையை இம் உலகிலும் மேலான சொர்க்கத்தை அல்லா